இன்னொன்று அப்படி இருந்துச்சு மீண்டும் வந்து பட்டமெல்லாம் கொடுத்தார் கொடுத்து வந்து பெண்ணாகடம் வருகிறார் அவருக்கு உடம்பு என்ன என்ன இந்த உடம்பு ஒரு நாற்பது ஆண்டா போய் அங்க இருந்து திருநீரே பூசாமே தினமும் குளிக்காம வேற எந்த ஆடியோ கட்டிட்டு இப்படி எல்லாம் இருந்தமே அவருக்கு அறிவுறுப்பா இருக்கு அதனால சின்ன குழந்தை மாதிரி பெண்ணாகடத்துல போய் இருக்கிற தூங்கானை மாடத்தில் இருக்கிற பெருமானி பார்த்து பெருமானி திருநீரு பூசு சின்ன புள்ள மாதிரி திருநீர் பூசு சூலம் பொடி என நமக்கு முத கிடையாது பொடி எங்க கையில் அப்புறம் இந்த பக்கத்தில் விடை காளை இருக்குது அதை பொறி அப்பதான் இந்த உடம்பு அந்த நாற்பது ஆண்டு இருந்ததுக்கு பாவன் நீங்கும் நினைக்கிறார் ஆனால் என்ன செய்தது ஜெய்கலார் சொல்லுகிறார் சூளம் பொறித்த தானே பொறிக்கல பூதனங்களை விட்டு அருமையா சூலத்தை விடை கொடியும் பொறித்தார் திருநீது பூசு கேட்டுக்கிட்டார் அவர் பூசனதா சொல்லல சேர்க்கல சொல்லல கேட்டது மூன்று செய்தது இரண்டு என்பதை குறிக்கிறார் திருநியது பூசு என்று கேட்டுக்கொண்டதற்கு ஒன்றுமே ஒத்துட்டார் ஏன் தெரியல மறந்திருப்பாரா சிவ சிவ இதெல்லாம் நமக்கு இல்ல அவருக்கு முடியுமா அல்லது நீ தீபாவளிக்கு நூறு கேட்டா சரிதாண்டா ஐம்பது வச்சுக்கிட்டு போங்க புத்தி நூறு கேட்டா லட்சம் தருவ வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அதனால என் மூன்று கேட்டுட்டு ரெண்டு கொடுத்து என்ன ஒண்ணு பார்த்துக்கலாம் போன்னு சொல்ல மாட்டார் அப்ப செஞ்சிருக்கணும் செஞ்சது ஏன் சொல்லல திருநீது பூசு பாவம் அவர் தான் ஒருத்தர் தான் ஒரு காலத்துல கால விழுந்து வணங்கி திருநீர் விட்டுடுங்கப்பா அப்படின்னு கேட்டதாக கேள்வி கேள்வி முகநாள் தேர்வுக்கு போகும்போது கேட்க வேண்டும் என்பதை சொல்லுகிறேன் அப்படி நாளை புத்தாடையெல்லாம் எல்லாம் இவர்களால் போட்டி என்பாள் முதல் ஆகிய போரூமா தோன்றியது முன்னிலை என்று அப்படி நினைச்சு வணங்குனா கண்ணு அப்படி லேசா கலங்கும் அவர்களுக்கு என்னன்னு கேட்டாண்டி தண்ணி வரும் அப்படி இட்டுகிட்டி அதெல்லாம் வேண்டாம் அது எக்ஸசைஸ் சாயந்தரம் செய்யும் போது அப்பா அம்மாட்டைய போய் தண்டால் பசி இருக்கிறது சிவ சிவ அது வெளியில செஞ்சுக்கணும் பிளே கிரவுண்ட்ல செய்யணும் இங்க நல்ல கண் படணும் எங்க அப்பா அம்மா கால் திருவடியில படணும் இளைஞர் வந்திருந்தா தானே இது வரலனு வருத்தப்படாதான் சொல்லி இருக்க ஏன் என்ன திற போட்டுட்டான்னுப்ப இங்க யாரும் இளைஞர்கள் வரக்கூடாது நூத்தி நாற்பத்தி நாலு போட்டோமா அல்லது தாணிதான் அப்படி சொல்லி சேரல நாம பிள்ளைடைய பிள்ளையை பழக்கல அவ்வளவுதான் குற்றம் நம்முடையது வரா அப்போமா ரத்னகிரின்னு கூப்பிட்டு வரணும் நான் ஒளிய ஒளியும் தான் பாப்பேன்னு சொன்ன தட்டி கொடுத்தா அவனை கூட்டு அதுக்கு முதல்ல நான் என்ன சொல்றேன்னா நாம ஒலியும் ஒளியும் பார்க்கப்படாது அந்த கட்டுப்பாடாவது நமக்கு இருக்குதா இங்க யாரையும் குறிப்பே இப்ப அந்த குருநாதனுடைய நோக்கு அப்படி பட்டுதான் யார் மேல இவர் மேல அதனால் கண்ணி நாள் மலங்கடி அப்ப திருநீடு ஏன் பூசு அப்படின்னு சொன்ன அதையும் அடுத்த மாசம் வச்சுக்கோமே சொல்லிடணும் போச்சு என்ன பண்றது பெரிய பிராணத்து சின்ன பிள்ளை மாதிரி திருநாவுக்க பூசுங்கிறது எப்படி சேர்க்கல மறப்பாரா மறக்க மாட்டார் ஏசாமி ரெண்டு சொல்லி ஒண்ணு விட்டார் ஐயம் எழுதியிருக்கிறோம் அதெல்லாம் நூலா வெளிவரணும் இரண்டாவதுல இங்க சாமி திருமுறை வந்துட்டு அது இங்கே மூவாயிரம் ஐநூறு ரூபாய் அதிகமாக கட்டிருந்தா அந்த பேடையோட தருவதாக பன்னெண்டு திருமுறையும் உரையோட வந்து வர்றதா தருமுறை சன்னிதானத்துல இது பண்ணிருந்தாங்க அதுல முதல் வந்து பதினோரு திருமுறை முதல் திருமுறை கண்சாமி ரெண்டாவது மூன்றாவது நம்முடைய பழைய தொண்டமண்டல முத்துறை பன்னு மட்டும் இருக்குழுது திருவாசகம் எல்லாரும் திருவாசி ஏழாம் திருமுறை வரைக்கும் பதினோராம் திருமுறை வச்சுட்டா கொஞ்ச நாள்ல வரும் ஏன்னா நல்லா பெரிய சிங்கங்கள் எழுந்தது அதனால உரையெல்லாம் நல்ல சித்தாந்த கருத்துக்கள் இலக்கண குறிப்புகள் இப்படி எல்லாம் இருக்கும் இப்ப இந்த ஏழு திருமுறையே இந்த அளவுக்கு உயரம் இருக்கும் காளிக்கோம்பை பார்த்தா அருமையாகவே வச்சிருக்காங்க என்ன செய்ய நீங்க இந்த பன்னெண்டு வரும் அப்படி அமைந்திருக்கிறது அப்படி என்ன பண்றது என்ன பண்றது கை ஓடல ஒன்று செய்திருக்கிறது ஆனால் அதுதான் முடிந்த முடிவு என்பது இந்த பெருமான் போல திருநீர்பை பெருமான் பூசி இருப்பார் ஆனால் தேய்க்கிறார் சொல்லவில்லை நேரலை காரைக்கால் அம்மையார் பிராணத்துக்கு அழைக்கிறோம் இதோ இப்பொழுது காரைக்கால் இதோ நண்பகல் உணவு செட்டியார் சாப்பிடுற யாரு கணவன் ஒரு மாம்பழத்தை போட்ட உடனே சாப்பிட்டுட்டார் சாப்பிட்ட உடனே நான் ரெண்டு கொடுத்தனே இன்னொன்னு குடு இப்படிப்பட்ட ஒரு ஆள் வேற எவனுமே இருக்க மாட்டேன் அந்த ஒரு ஆள் தான் ஒருவன் இன்னும் ஒருவன் காங்க நாமெல்லாம் என்ன பண்ணிருக்கோம் கேட்டா இந்த படம் அருமையா இருக்கு ஊத்திச்சியே போதும் யான்பத்தம் மனைவியும் பெருமை நினைப்பான் இந்த ஆள் மட்டும் இன்னொன்னு கொடுத்தேனே கேட்டான் குடுத்தேன்னு கேட்ட உடனே இந்த அம்மா என்ன பண்றது இருபதாம் நூற்றாண்டு அம்மாவா இருந்தா என்னன்னு நீங்க கொடுத்த வைக்கணு பால எலி எங்க தான் போய் தொலைகிறது அது போட்டு போயிட்டு காரைக்கால பிராணமே இல்லாமல் சொல்ல தெரியாமை பொய்யா செய்யாம செய்ய வந்து திருக்குறள் படிச்சாலும் சாப்பிட்டு கேட்கிறேன் அப்படி சாப்பிட்டு அந்த சுவையா இருந்து சாப்பிட்டதனுடைய சுவை மாறாம கேட்கும் போது எப்படி இல்லைன்னு சொல்றது என்னதான் ஒரு செகண்ட்ல வாங்கிட்டு வா என்று சொல்றதுக்கும் இல்ல பெருமானை நோக்கி விண்ணப்பிக்கிற அப்படி விண்ணப்பித்த உடனே ஒரு கனி வந்தது அதை கொண்டாந்து என்ன செய்யலாம் இல்ல நான் இன்னொரு பழம் கேட்டது நீ சாப்பிட கேட்டேன் எனக்குல்ல நீ சாப்பிடு இனிமே மாம்பழி சீசன் எல்லாம் போயிட்டு இனிமே அடுத்த சித்திர மாதம் வரும் என்று சொல்லி இருக்க வேண்டும் நல்ல நாக்கு ருஜி படைச்ச நாரியப்பு நாக்கு அதனால என்ன பண்ண சாப்பிட்டேன் சாப்பிட ஆரம்பிச்சவன ரொம்ப சுவை டேஸ்ட் முன்ன கொடுத்த பழத்துக்கும் இந்த பழத்துக்கும் வேற்றுமை தெரியுது அதனால இது எங்கிருந்து பெற்றாய் அப்படின்னு இங்க என்ன செஞ்சிருக்கலாம் நீங்க என்னமா அந்த ஆளுகையை பையன்களை கொடுத்தீங்க அப்படியே பீரோ வச்சு அப்படியே கொண்டாந்துட்டேன் எனக்கு தெரியாது காரைக்காலமையார் வரலாறுல ஆமா வரலாறு வேண்டியது இல்லையா இன்னொரு படம் எங்கே பெற்ற இப்போ அது நீங்கள் கொடுத்ததுதான் சாதிக்கவும் இல்லை ஆண்டவன் கொடுத்ததுதான் சொல்ல முற்படவும் இல்லை ஏன் ஏன் அருடையார் செயல் விளம்பும் திரத்த பெருமான் ஒன்று கனவன் கிட்ட நான் போய் கேட்டேன் பெருமான் தந்தார் சொல்லலாமா இப்படம் பண்ணிக்கும் அது வேற விஷயம் அப்ப பெருமான் தந்ததை போய் அது அப்படியே சொல்லலாமா சொல்ல சொல்லாமல் இருக்கலாமா இருக்கவும் கூடாது அப்போ அழுத்ததன்று ஒரு வார்த்தை அதை எடுத்து வச்சிங்க பெருமான் சூழம் பொறித்தார் இடமும் பொறித்தார் யாரை கொண்டு கொண்டு செய்யப்படாது ஆனால் அருள் உடையார் செயல் விளம்பும் திறத்ததன்று என்று கருதி அதை அப்படி விட்டுப்பாரோ விட்டுப்பாரோ என்று கருதலாம் கருதலாம் மேலும் எண்ணுக அவ்வளவுதான் பெருமான் ஒன்றை தந்தான் என்பது இப்படி வெளிப்படையா சொல் அது அவ்வளவு அழகல்ல பிரச்சாரம் பண்றதோ நமக்கு ஒரு பெரிய கருணை செய்த விளம்பரப்படுத்திக் கொள்வது போலவா என்று கருதி அந்த செயலை சேய்க்கிறார் போலும் போலும் தான் திருவருள் என்னவோ சேய்க்கலாருடைய திருவள்ளம் என்னவோ தெரியாது அவ்வளவுதான் என்ன பண்றது என்ன பண்றது அந்த காரைக்காலமே வரலாற்று இந்த மாதிரி பெருமான் தன்னுடைய திருக்கரத்தினால திருநீருமிட்டு வண்ண மாமலர் செங்கரம் சென்னி மேல் வைய அவருடைய மணிவாசருடைய அந்த தலையில தன்னுடைய திருக்கரத்தையும் வைத்தார் வைத்து சூக்குமாகந்தெழுத்திலில் சுற்றிய பாச வீக்கம் மீக்குமை ஆனந்தம் விடை நிலத்து உயித்து போக்கு புறம்பிலா புரண வடிவம் ஆக்கினான் ஒரு தீபகம் போல் வரும் அண்ணல் அருமையா திருவைந்தெழுத்து அவன் மாணாக்கர் காதல வைத்து வெளிப்படையா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு அப்படிதான் உபதேசம் பண்ணுவாங்க ஒரு துணி ஒண்ணு அப்படி போட்டுக்குவாங்க குருநாதனுக்கும் அந்த மாணாக்கனுக்கும் அவனுடைய ரெண்டு பேருடைய தலை தெரியாது அப்போ அந்த மாணாக்கன் காதல இந்த திருவைந்தழுத்தை மூன்று முறை சொல்லுவாங்க அப்படி சொல்லுங்க அவங்க சொல்ல சொல்ல இவங்க அந்த மாணவன் சொல்லணும் அப்பவே இல்ல ரெண்டு பேரும் மெதுவாக சொல்லணும் வெளிப்படையா சத்தம் கூட சொல்லக்கூடாது அப்படி சொல்லி அந்த மூன்று பேரும் முடிச்ச உடனே அந்த துணியை எடுத்துருவாங்க அதான் உபதேசம் பெற்றது குருமூர்த்திகள் பால உபதேசம் பெற்றது பெரும்பாலும் சிவன் தாத்தியில் மாசு மாசு அது மாதிரி அந்த குருநாதன் மூலம் பெற்ற உபதேசத்தை தான் மறக்காமல் செய்யணும் முறையில் இருந்து செய்யணும் என்பதெல்லாம் இருக்கிறது உபதேசத்தையும் பெருமான் செய்தார் இந்த மாதிரி கை தலையில் வைத்தது தண்ணின நோக்கியது என்பதாம் கூட வெளிப்படையா சொல்லல ஆனா உபதேசம் பண்ணது வெளிப்படையா சொன்னால் சொல்லுவேன் பெற்றேன் தெரியல எங்க குருநாதன் உபேசிக்க அந்த மந்திரத்தை பெற்றேன் என்ன மந்திரங்க மயன பெற்றேன் இது யார் சொன்னது தேனாயின் நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் சுவாமி நீங்க திருப்பெருந்துரை வர்றது அவருக்கு எப்படி தெரியும் தானே வந்து நான் சொல்லி அடைச்சா வருவானா அவன் கருணையினால வந்தான் தானே வந்து சாமி அவர் இப்ப எங்க இருக்கிறார் எனது உள்ளம் புகுந்து வினாவும் விடையுமாவே சொன்ன திருவாசகம் புரிஞ்சு போச்சு எனது உள்ளம் புகுந்து என்னது உள்ளத்திலேயே இருப்பாரா சாமி ஆமா இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்கோப்புறான் ஒரு இப்பொழுது கூட பெரிய மாட்டாங்க உபதேசம் அடி ஏற்கு அப்படிலாம் என்ன சொல்லாதப்பா நான் ரொம்ப சின்ன அறிவன்பா அடி ஏற்கு உங்களுக்கு என்னதான் கிடைச்சது உயிர் வாழ்க்கை ஒறுத்து அன்றே வெறுத்திடவே தவம் செய்கிறேன் அந்த அந்த உபதேசம் பெற்ற மாத்திரத்துல இந்த ஊணாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து இந்த உடம்பு எதுக்கு இருக்குது தீயில் விழுகிறேன் பின்வரை உருகிலேன் செழும்படல் பூவானி எதுக்கு இந்த உடம்பு என்ன அங்கே தாய்மானார் அநியாயமாய்ந்த உடலை நான் அநியாயம் அணியாயம் ஏன்னா என்னைக்கோ உன வர்றான்னா அவனுக்காக காத்து வச்சு எருமாட்டில் வருவானா தானும் வருவானா மேஜர் மேஜர் கேஸுக்கு தான் வருவான் சாதாரண நம்ம நமக்கு தான் ஆளை விட்டு அனுப்புவான் அவனே வருவானா மார்க்கண்டே இருக்கு வந்தான் ஏன் ஆபரேஷன் அது இதெல்லாம் பெருஜா சொல்றது நமக்கு என்ன ஒரு பியூன் விட்டு போய் என்ன வளர்த்து சரி ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒறுத்து அன்றே வெறுத்திடவே அந்த மாதிரி வெறுத்தாரா வெறுத்தார் புழுக்களுடை புன்குறும்பை பொல்லா கல்வி ஞானமிலா அழுக்கு மனத்தடியே உடையாய உன் அடைக்கலமீ அப்படி செய்தாலும் எனவே அந்த அருமையான உதேசத்தை பெற்றார் சிவா இங்கான எல்லா திருமுறையிலும் திருவைந்தெடுத்து ஒன்று சிகரத்தை முன்வைத்து எடுத்தார்கள் அப்படித்தான் சொல்ற பழக்கம் இப்பதான் சிவாயணம் சொல்லக்கூடாதுன்னு ஏன்னா அது குருமூலமாக தான் சொல்லணுங்கிறதுனால சிகரத்தை முன்வைத்து எழுத்துமாங்க எனவே சிவாயணம் நகரத்தை முன்வைத்து எழுத்து நம சிவாயம் இந்த ரெண்டு தான் எல்லா திருமறையிலும் சொல்லப்பட்டிருக்கு திருமூலர் திருமந்திரத்தில்தான் ஐந்து விதமான மந்திரம் சொல்லப்பட்டது முண்டாநாள் கூட சொன்னேன் காஞ்சிபுரத்தில் திருமுறைகளின் தனித்தன்மைகள் என்று ஒருத்தர் முதல் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை பத்தாம் திருமுறை எடுத்துக்கிட்டாங்க திருமந்திரத்தில் மட்டுமே காணப்படுகின்ற தனித்தன்மைகள் பலருக்கு அதிலே மற்ற திருமுறைகள் எல்லாம் திருவைந்தளத்தினுடைய இரு கூறுகளை மட்டுமே சொல்ல ஒன்று சிகரத்தை முன்வைத்தது இன்னொன்று நகரத்தை முன்வைத்ததுல நகரத்தை முன்வைத்தது அதிகமா சொல்லிருக்காங்க கல்யாணம் ஆச்சு ஆச்சாளபுரத்துல கொண்ட மனைவியை கையில பெருமாள் நான் ஞானம் பெற்றேன் எல்லாரும் போலவா கைப்பிடித்து கொண்டு எல்லாரும் போல தீபாவளிக்கு பட்டு புடவை எடுக்கலாங்களா வாயில் படம் எடுக்கலாங்களா அப்படின்னு ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி எதுவுமே திருப்தி இல்லாம போய் ஒன்னு எடுத்துட்டு போக அடுத்த வீட்டுல இன்னொன்னு எடுத்த உடனே நான் இதான் நினைச்சேன் இவங்கதான் என்னை படிச்சு வைக்கிறாங்களே அதனால எடுத்து விட்டேன் என்று எல்லாம் நீங்க அனுபவீங்கப்பா தெரியுதா இதுக்காக நான் கல்யாணம் பண்ணிட்டேன் வேண்டாம் கல்லூர் பெருமனம் வேண்டா பெருமானி இந்த பெண்ணோட அழைத்துக் கொண்டு இந்த குடும்ப இந்த மாதிரி அம்மி சுத்தி அருந்ததி பார்த்து இதுக்குத்தானா என்னுடைய வாழ்க்கை வேணும் வேண்டாம் என்று சொல்லுகின்ற பெருமான் அப்படி ஜோதி தோன்ற இனி நாம் மக்களுக்கு சொல்லுகின்ற அறவுரை இனி எதுவும் கிடைக்காது என்ற கருணையினாலே நம்ம எல்லாம் நோக்கி வளர்கின்ற உயிரை எல்லாம் நோக்கி பா காதலாயி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தையை நன்னெடிக்கு வைப்பது எது வேதம் நான்கினும் மெய்பொருள் ஆவது நாதன் இது இதப்பாந்தான் மறைக்கிவாயவே நான் நம்முடைய கற்றுனை பூட்டி ஒரு கடலில் பாய்க்கினும் நட்டுணை ஆவது நமச்சி வாயவே என்ற சிவாய நமது தருவாய் சிவகதினி அப்ப சுவாமிகள் சிவாயனமும் செய்தேன் சிவாய நமயன இவ்வளவுதான் ஆகவே திருமந்திரம் தவிர மற்ற பதினோரு திருமுறைகளிலும் ஒன்று சிகரத்தை முன்வைத்த மந்திரம் அல்லது நகரத்தை முன்வைத்த மந்திரமே இருக்கின்றது திருமந்திரத்தில் இந்த சிகரத்தை முன்வைத்தது சூக்கோ பஞ்சாட்சரம் நகரத்தை முன்வைத்தது தூல பஞ்சாட்சரம் இம்மை பயன் தருவது இதுவது இன்னொன்று இந்த நம என்பதை விட்டு விட்டு சொல்ற மந்திரம் என்னன்னு பேரு சிவாய சிவாய இதுக்கு மேல ஒரு மந்திரம் இருக்குது யானாவையும் விட்டுட்டு பானாவை வாவண்ணாவை நீட்டிக்காமல் சிவ சிவ சிவ சிவ சிவசிவ என்கிட தீவினை மாலும் சிவசிவ என்ன தேவரும் என்ன சிவகதிதன் இது நான்காவது மந்திரம் இதுக்கு மேலும் ஒரு மந்திரம் இருக்குது வானாவை எடுத்துட்டு வெறும் அது எப்படி சொன்னார் நாயோட்டு மந்திரம் நாய் வந்தது என்ன பண்ணீங்க அது மந்திரம் சிகரத்தையே மந்திரம் இம்மாதிரி நுணுக்கமாக ஐந்து அமைப்பில் இருக்கிற மந்திரங்களை சொன்ன ஒரே ஒரு திருமுறை பத்தாம் திருமுறைதான் அதனுடைய தனித்தன்மை பத்தாம் திருமுறைதான் எஞ்சிய திருமுறைகள் எல்லாம் முன்னே ரெண்டு மட்டுமே இருக்கிறது இப்ப என்ன கேக்குறாங்க ஐயா நம்ம திருமதி எப்படி இருக்குது எந்த மந்திரத்தை சொல்றதுன்னு கேக்குறாங்க கருநாதன் உனக்கு நகரத்தை முன்வைத்து சொல்லி குருமத்தில் பெரிய மந்திரத்தை சொல்லிட்டு ஆனால் நமக்கு கிடைக்கிற மந்திரம் குருநாதன் வேறுபாடு கருதாக சொல்லிட்டு அமைப்பை திருமூலர் திருமந்திரம் மட்டுமே கூறுகின்றது அப்படியாக இவருக்கு அந்த அருமையான இந்த மந்திரத்தை உதவித்தாராம் நமக்கு இவர் அப்படி உபதேசித்த பிறகு அந்த உபதேசித்த குருநாதன் விரைவில் மறைந்து விட்டாராம் குருநாதன் அப்பதான் அவருவாசல் திருவாசல் இருக்கு மறைந்து விட்டதெல்லாம் உபதேசித்தது மறைந்தது எடுத்துக்காட்டு மறைந்து விட்டாரு பொயில் இந்துனை புகுதவிட்டு நீ போவதோ சோழாய் பெருமானி நீ ஆட்கொண்டு என்னை விட்டுட்டு நீ மட்டும் போலாமாப்பா அப்படின்னாரு போகும்போது தான் மட்டும் போகலயா அடியார் எல்லாரும் வந்து சேர்ந்த இங்கதான் பரஞ்சோதி முனிவர் ஒரு ஒரு முடிவு பதில் ரொம்ப அருமையானது இங்கதான் கவிஞனுடைய அமைப்பை காட்டணும் இது திருவருள் குறிப்பு ஆட்கொண்டவர் பெருமான் விடப்பட்டவர் மணிவாசகர் கணும்னு தான் நாமெல்லாம் சொல்லுவோம் அவ்வளவுதான் இங்க இருக்குது இது சொன்னாலே பெரிய காரியம்னு அர்த்தம் ஆனால் என்ன காரணம் பின்னும் வைத்து இருக்கிற சூட எல்லாம் பார்த்து பரஞ்சோதி முனிவர் சொல்ற என்னப்பா அவனுக்கு சந்தேகம் அப்படின்னார் ஐயா பாவம் மாண்பக அமைச்சர் அவர் பாட்டுக்கு போனா வாங்கிட்டு வந்திருப்பாரா அங்க நல்ல பேர் எடுத்திருப்பாரா நல்ல பேர் எடுத்த உடனே மாண்பிக அமைச்சரே மிக அருமையான குதிரை வாங்கி வந்தீர் என்று பாராட்டியிருப்பாரா வயதெல்லாம் இருபத்தஞ்சு இருபத்தி நல்லா ஆயிரத்தி லாயிருக்கே திருமணம் வச்சுள்ளாமே என்று சொல்லி திருமணம் செய்திருப்பாரா அருமையா அரசனையே வந்து அருமையா நடத்தி கொடுத்திருப்பாரா அவர் குழந்தை குட்டியோட இருந்திருப்பாரா என்று ஆராய்தான் யாரு நமக்கு அவ்வளவுதான் இருந்து விடுது அதுக்கு மேல நமக்கு புரியாது அதையும் கெடுத்தவர் மனுஷன் ஆட்கொண்டவர் அழைத்து கொண்டு போயிருக்கலாம் அதையும் விட்டு மனுஷன் இப்படி விட்டுட்டு அப்படியே பதிஞ்சோரு மணி பேர் பார்த்தார் என்னப்பா ஆராய்ச்சியெல்லாம் மணிக்கு என்ன இந்த மாதிரி ஒன்னும் ஆட்கொள்ளாம இருந்திருக்கலாம் சாமி அப்படி ஆட்கொண்டவர் அழைச்சிக்கிட்டு போயிருக்கலாம் சாமி ரெண்டும் இல்லான்னு வச்சு மக்கு ஆட்கொண்டவரும் ஆட்கொள்ளப்பட்டவரும் நீ நானும் அல்லட ஆட்கொண்டவர் பெருமான் ஆட்கொள்ளப்பட்டவர் ஒரு பெரிய ஞானி இதுக்கு போய் ஓம் புத்திய காட்டியே வளங்கல வளங்கலேன்னா வளங்கலேன்னு சொல்றா என்னமோ நீ ஆரம்பிக்கிறிய மயில்தாமனன் கதையா உங்க வீட்டு கதையா நீ பாரு ஏதாவது பேசுறதுக்கு மணி வார்த்தை இன்னும் சின்னால் திருச்செவி எல்லாருந்தவும் இந்த பாட்டு லட்சம் போறும் மணி வார்த்தை திருச்செவியில் அறிந்தவும் இப்ப இவர் அழைச்சிட்டு போயிருந்தா திருவாசல சிவபுராணம் எங்கடா கிடைக்கும் நானேயோ தவம் செய்தேன் அந்த பாட்டு ஒன்று தான கிடைச்சிருக்கேன் திருக்கோவையார் அருமையான நூல்ப்பா கோவிலேயே முத முதல் எழுந்த நூல் திருக்கோவையார் தான் அப்படி ஒரு அருமையான நூல் நானும் பாட்டுப்பா தில்லையில போய் அருள போறாரு எனவே இந்த அருமையான திருவார்த்தைகளை எல்லாம் கொஞ்ச நாள் காதலை கேட்கணுங்கிறதுக்காக வைத்தார் தித்திக்கும் அணி வார்த்தை இன்னும் சின்னால் திருச்செவியில் அருந்தவும் ஏசார் இவர் காதலுக்கு வாங்கணுங்கிறதுக்காக அவரை போட்டு பிராணம் வாங்கலாமான்னு என்ன எல்லாம் அடல்ட் இல்ல எல்லாம் இருபத்தி வயசு கட்சியிடம் காலிகள் மக்கு பயில சொல்லும் போதே கவனிக்க மாட்டேங்கிறேன் இன்பத்துக்காக அவரை போட்டு பல ஆண்டுகள் ஒரு பிடித்திட மாட்டார் கொஞ்ச நாள் செவியில் அருந்த இவரால இன்னொரு ஆன்மா கரையற வேண்டியிருக்குது யாரே இதுவரைக்கு இவர் பணி செய்தாரே பாண்டியன் பத்து பேர் அன்பளித்து வேண்டும் பொருள்கோடு பாண்டியனை பன்பு தேற்றி முத்திக்கு விடுத்திடவும் இவரால் தான் பாண்டியனுடைய அமைப்புக்கு நமக்கெல்லாம் தெரியவும் பெருமானி ஆட்கொள்ளப்படவும் வேணும் எனவே இவரால் மாண்புமிகு அமைச்சரால் மாண்புமிகு அரசர் முத்தி பெயர் பெறணும் அதெல்லாம் பாக்கி இருக்குடா வேண்டும் பணிகோடு பாண்டியனை முத்தி பேர் அழித்திடவும் ரெண்டு காரணம் என்னன்னா அழித்திடவும் புத்தை வாதில் முடித்திடவும் ஒரு பெண் புத்தர் அது புத்தரசனுடைய பொண்ணு இளமையிலிருந்து பேசல என்னென்னமோ பண்ணி பார்த்தார் மருத்துவனு பார்த்தார் தில்லைக்கு வரப்போறார் அந்த காலத்துல இவர் போக போறார் தில்லைக்கு பெருமானே இந்த குழந்தை உடனே ஒரு பெண்மகும் இந்த பெண்மகம் பேச மாட்டேங்குது இதை நீங்க தான் பேச செய்யணும் என்று போய் காலில் விழுந்தான் அதனால அந்த குழந்தைய என்ன பண்ண பூசு இங்க வடாராஜா அப்படின்னு ஒண்ணு இதெல்லாம் ஒளிய ஒளியில காட்டலாம் காட்டினா ஜன்னி பிறந்துடுமே அதனால மாட்ட மாட்டான் நான் காட்டுறேன் போட என்ன ராஜா தென்னிலாம் எப்பவும் அப்பா இடுவாங்களா இப்ப நான் சில கேள்வி கேட்பேன் நீ பதில் சொல்லுவியும்